அவர்களின் கடுமையான போது என்னுடைய வீட்டில் தங்கி சிகிச்சை பெறுவதற்காக மற்ற மனைவியரிடத்தில் அனுமதி கேட்டார்கள் அவர்களும் அனுமதி வழங்கினர் அவர்கள் வெளியில் வரும்பொழுது இரண்டு பேர்களுக்கு இடையில் தொங்கியவாறு வந்தார்கள் அப்போது அவர்களுடைய கால் விரல்கள் பூமியில் கோடிட்டுக் கொண்டிருந்தன நபி சல்லாஹூ அலிஹல்லும் வேறு ஒரு மனிதருக்கும் இடையில்தான் தொங்கிக் கொண்டு வந்தார்கள் இந்த விஷயத்தை உபைதுல்லா இபன் அப்பா சலதி அல்லாஹூ கூறிய போது ஆயிஷாஹா அவர்கள் பெயர் குறிப்பிடாத அந்த இரண்டாவது மனிதர் யார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் இல்லை என உபைதுல்லா பதில் அவர்தான் அலிபின் அபி தாலிப் என இது அப்பாஸ் ரலி அல்லாஹும் இவர்கள் கூறினார்கள்